نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى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 وَلَكُمْ فِي هَٰذَا مَا تَدْعُونَ نُزُلًا مِّن رَّحِيمٍ وقال النبي صلى الله عليه وسلم من فاض ادلج ومن نزل جبلغ المنزل علا إن فلاته الله غالية علا إن فلاته الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இலக்கமும் முஹம்மது உல் முஸ்தஃபா அஹமது ஹாசம் நபிஜீன் சல்லம் வாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சலம் வாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் சந்திரிக்க கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான ஹூ அசா எந்த விடயங்களை செய்யமாறு ஏக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவுக்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹாக்கு சுபகான ஹூ அசா ஆலா தருக்கிறானோ நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரான பாதைய காட்டிருக்கிறான் என்ன என்றதையும் தெளிவாக காட்டிருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் நான் நல்லமல்கள் செய்யோனும் ஒரு சாலிகான மனிதனாக மாறோனும் அல்லாக விரும்பக்கூடிய இந்த அமல செஞ்சா அல்லாவுடைய மஹபத் அவனுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும் என்று அதிகமான மக்களிட உள்ளே சகோதரர்களே ஹபீப் அலி வசல்ல தெளிவாக சொன்னாங்க ஒரு மூமினுடைய மீசான்ல இருக்கக்கூடிய ஆக பாரமான ரெண்டே ரெண்டு அமல்கள் தான் எங்களுடைய உள்ளத்துல பல பதில்கள் வரலாம் ஹஜ்ஜாக இருக்கும் அல்லது சஹ்யாக இருக்கும் அல்லது சிலாவற்றல் குரானாக இருக்கும் அல்லது தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க ஒரு மூவி கூடிய ஆக பாரமான அமல் என் மக்களே நீங்க நினைக்கக்கூடிய அமைப்புல தொழுகையோ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இது ஒன்றுமே இல்லை ஒரு மூவினுடைய மீசான் இருக்கக்கூடிய ஆக பாரமான ரெண்டு அமல் முதலாவது பயம் பயசி தப்புவா ரெண்டாவது ஒரு மனிதன் கேட்டிருக்கக்கூடிய அழகான பண்புகள் என்பதாக நபியாவும் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரமவானுடைய மாதத்தில் அல்லஹாக்கு சுபகால எதிர்பார்க்கிறது என்னண்டாலை உங்களுக்கு நாம் ஏன் நோன்பட்ட கட்டாய கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறோம்டா லா அல்லக்கும் சத்தபூன் நீங்க ஒவ்வொருத்தரும் தப்புவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹாக்கு சுபஹான ஹூ வச்சாலா சொல்ற பெரிய சகோதரர்களே உலமாக்கல் கிட்டாப்ல எழுதுறாங்க தன்னுடைய நப்த அடக்கிறது இருக்குதே பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டு தவிர்ந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறதே இதுக்கு பேர் தான் தப்புவா என்பதாக கல்வித்தார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுவோ எனக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இந்த முறையில நான் அதை விளங்கப்படுத்துறேன் ஒரு மனிதனுடைய படிச்சுட்டே சகோதரர்களே நபிசல்லு அவர்களிடத்தில் ஒருத்தர் கேட்கிறார் இன்னொரு விவாதத்துல வருது கேட்கிறார் அமல்லீல் உல் சுப் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் சத்தீருல் அமல் அதிகமான அமல் செய்தார் மூணு மாசத்துக்கு ஒருக்கா அவர் உங்களுக்கு பேசுவார்கள் ஒவ்வொரு மண்டே ஒவ்வொரு தேர்ஸ்டே நோம்பு பிடிச்சு கொண்டு வரார் நோம்புகளை ஒவ்வொரு வருடம் ஜக்காத்தும் கொடுத்துக்கொண்டிருக்கிறார் வாழ்க்கை அவர் மிஸ் பண்ணது இல்ல இந்த அளவுக்கு கத்தீருள் அமல் அதிகமான அமல் செய்தார் ஆனா கத்தீரு துணூப் அதிகமான பாவங்களையும் செய்தார் ார் வட்டியம் எடுத்துக்கொள்கிறார் கேட்டுக்கொள்கிறார் பொய்யையும் பேசுகிறார் அந்நியாயமும் செய்றார் கொலைகளையும் செய்யிறார் பாவங்களும் அதிகமாக செய்கிறார் நன்மைகளையும் அதே போல் அதிகமாக செய்கிறார் இவர் சிறந்ததா அல்லது பலீலு அமல் பலீலு அவர் மட்டும்தான் சொல்லுவார் முன்சின் நோம்பு மட்டும்தான் பிடிச்சிருக்கிறார் வாஜிபான சதகா என்ற பெயரை அவர்கிட்ட இல்ல அவ்வளோ கொஞ்சம் தான் அவர்கிட்ட இருக்குது பரலான அமலை மட்டும்தான் செய்றார் ஆனா பாவங்கள் இல்லை என்ற அளவுக்கு அவர் குறையாக செய்தார் பாவம் செய்யாம இருக்கிறார் இந்த ரெண்டு பேர்ல ஆக சிறந்தது யார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபிசல் அல்லாஹுட பதிலேதா நிபுணாஹு சொன்னாங்க சொன்னாங்க ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிறது இருக்கிறதே எந்த பெரிய நன்மையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்பதாக நபியாவும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள சகோதரிகளை எங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இப்படி சொல்லலாம் எழுதுறாங்க ஒரு மனிதன் ஒரு லட்சம் நபிலான சொல்கைகளை சொல்கிறார் ஒரு மனிதன் ஒரு லட்சம் ஹஜ்ஜிகளை செய்ய சதகாசல கொடுக்கிறார் இவைகளை விட ஒரு முன்னு கால போடிய நேரத்தில் மகரம் இல்லாத ஒரு பெண் அப்படியே தாழ்த்தி கொடுறார் நஷ்ட பார்க்க சொல்றது நஷ்ட அடக்கி அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறார் இந்த ஒரு செயல் இருக்கிற இந்த ஒரு பாவத்தில் இருந்து அவர் பாதுகாத்து கொண்டது ரூபா சதக்காலுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க இந்த இடத்துல ஒரு மனிதன் நன்மையை செய்வார் நன்மை செய்யக்கூடிய மனிதன் விவாதம் செய்யக்கூடிய மனிதன் அல்லாவுடைய மஹபத்துடைய ஹக்க நிறைவேற்றினார் மக்களை பார்த்து நீங்களை அல்லா பாவங்களை தொடர்ச்சியாக உனக்கு என்ன பிடிச்சிருக்குது அல்லாஹுடைய தண்ணியம் அல்லாவுடைய மகத்துவம் ஒன்று உள்ளத்தில் இல்லையா பாவம் சென்று கொண்டிருக்கிறாய் ார் அதன் குலான் அல்லா செல்றான் தப்பு என்றா யார் உடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அல்ல என்ன சொல்றான் ஒ அம்மா மண் கோபம கோம ரோப்பி ஒரு நாள் நான் அல்லாஹ்க்கு முன்னால நிக்க வேண்டுமே என்ற பயம் உள்ளத்துல இருக்கிறது வட்டி சல்லி கைக்கு கிடைக்கிது ஒரு நாள் நான் அல்லாக்கு முன்னால் இருக்கே அழகான பெண்கள் சொல்லது பாவத்தை செய்ய ஒரு நான் பயத்துக்காகவே நீ நப்தா அடக்கிறார் அல்லாஹல்தான் இவருடைய ஒதுங்கும் தளம் சொருகம் என்பதாக அல்ல கன்னியசு புரிய பெரியவர்களே சகோதரர்களே சூரத்து ரஹ்மான் அல்லாஹல் கோபம நன்மைகள் செய்யக்கூடியவளுக்கு ஒரு சொர்க்கம் ஆனா அல்லாஹ்க்கு முன்னால் ஒரு நாள் நான் நிக்கமே என்ற பயத்தின் காரணமாக பாவம் செய்யாம இருக்கிறவருக்கு ரெண்டு சொர்க்கம் என்பதா அல்லாஹ் சொல்தான் எண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ரமவானுடைய ஆக முக்கியமான ஒரு நோக்கம்தான் மனிதன் பாவங்கள்ல இருந்து தன்ன தூரமாக்கி கொள்ளணும் ஒரு நாளும் அல்லாவுடைய நேசனாக ஒரு மனிதனுக்காக முடியாது பாவம் செஞ்சு செஞ்சு ஏசியா வாகனத்துல போட்டு ஒரு ஷட்டரை திறந்து இருந்தாலும் அந்த ஏசி கூலாகாது ஏசி கூலாகாது நன்மைகள் மேலுக்கு ஒவ்வொரு நன்மைகளும் செஞ்சு கொண்டே இருக்கிறார் ஆனா பாவத்துடைய ஷட்டர் துறந்திருக்குது ஒரு நாளும் அவருடைய உள்ளத்துல இதாயத்துடைய நூறு கிடைக்காது போடுங்களை சகோதரர்களே ஒரு நம்பருக்கு போடுங்க நியக்கணும் என்னென்றா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே பாவத்திலிருந்து தூரமாக பாவத்துடைய இன்பத்தை இல்லாமக்கி நன்மையுடைய இன்பத்து உள்ளத்துல போடுறதுக்காக வேண்டிதான் ரமதான் பாவத்தில இன்பத்தை வெச்சு இருக்கிறான் அதுதான் உலகத்துடைய சோதனை ஆனா நீங்க மறக்கவான இன்பத்துக்காக வேண்டி டெம்பரரி டிராங்குவிலிட்டிக்காக வேண்டி சொலத்துக்காக வேண்டி பாவத்தை செய்கிறாய் ஆனா நிரந்தரமான நஷ்டத்தை போறாய் பாவத்துடைய இன்பம் அப்படிதான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வினா செய்றாங்க அதுக்கு பின்னால கவலை ஏன் நோய் ஏஜ்ல விழுந்துட்டாங்க பாவத்தை செய்யறாங்க ஒரு சொற்ப இன்பம் நிரந்தரமான கைசேதத்துக்கு ஆளாகிறாங்க அல்லாஹ் ரமபானுடைய மாதத்தை வழங்கின நோக்கமே பாவத்துடைய இன்பத்தை இல்லாமாசிப்போ நன்மையில நான் இன்பம் வெச்சிருக்கிறேன் இந்த ரமபான் அதிகமான நன்மைகளை செஞ்சு அந்த நன்மையுடைய இன்பத்து உள்ளத்துல உள்ளத்துக்குள்ள உண்டாகிப்போம் ரமதானுடைய மாதத்துல பாருங்க பெரியார்களுடைய அமல்கள் உட்காருவார் சகருக்கு ஆரம்பிச்ச குரான் இஸ்தாராக போல முடிஞ்சிட்டு ஒரு நாளைக்கு இஸ்தாராக போல ஒரு குரான் ஓடி முடிச்சிடுவார் ஒருத்தரா ஒரு பழக்கம் வந்துச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அவ்ளோ புராணுக்கு பெரியார்கள் நாளைக்கு ஒரு குரான் ஓதுராங்க யோசிக்க நாட்களுக்கு ஒரு குரான் முடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது போறாங்க நோம்புக்கு முன்னால ஆறு மாசத்துக்கு முன்னால ஹஜிக்கு ஆறு மாசத்துக்கு முன்னால கப்பல்ல போகக்கூடிய நேரத்துல கப்பல்ல போல பொறைய காண்றாங்க எனவே ரமதான் ஆரம்பம் இருந்த மக்கள் எல்லாம் பொதுமக்கள் யாருக்குமே பொறான் பாடம் இல்ல இன்பம் அந்த அளவுக்கு அல்லாஹுல்ல போட்டான் தப்பல்ல ரமதான ஹயாஸ் ஆகிறாங்க அவங்க அவங்களோட மால் தலை ஜெய்புல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரமான் காலம் வருவது என்ன செய்யமும் தொழில நாட்கள் ஜிசுவையும் அப்படியே தவான் பண்றார் பெரியார்கள் ரமான் கப்பல்யாத்திற்குரிய பெரிய சகோதரர்கள் சகோதரர்களை எத்தனை பாவங்களை விட்டுட்டோம் எத்தனை நன்மைகளை பேசிருக்கிறோம் நன்மையுடைய இன்பம் எவ்வளவு வந்திருக்குது பாவத்துடைய இன்பம் எவ்வளவு பேசிருக்கிறது யோசிப்போம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே தப்புவா ஒரு மனிதண்ட உள்ளதாக சகோதரர்களே மீசான பாரமான அமல் சுஷ்ண கு அழகான பண்புகள் என்பதாக நபி சொல்லாஹு வசல்லமாக விலகப்படுத்தினாங்க ரமபானுடைய மாதத்தில் அல்ல எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான் தெளிவாக ஹஜீஸ் அலிவசம் என்பதாக சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அதிகமான நன்மை செய்வதை விட அதிகமான நடக்கிறது ஆக முக்கியம் ஒரு ஆள் ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான கடமைகள் தான் புரஹான எடுத்து பாருங்க அல்ல ஹுக்குல்லா ஹுக்கு இபாத பேசக்கூடிய நேரத்துல ஹொகூக்குல்லாக்கு கொடுக்கக்கூடிய இடம் கொஞ்சம் இபாத் என்று வரக்கூடிய நேரத்துல அல்ல நீண்ட நீண்ட பயான்களை புரஹான் செய்யறாங்க உல மக்கள் கூட கிதாப்ல எழுதுறாங்க பாருங்க பேசுறாங்க அல்ல முடிவு செஞ்சிட்டான் அல்ல தீர்மானம் செஞ்சிட்டான் நீங்க யாருமே யாருக்குமே பத்தி அல்ல பேசுறான் இவ்வளோதான் அதுக்கு பின்னால் அல்ல ஹகு பயான் செய்றான் أَوْ كِلَاهُمَا فَلَا لَهُمَا لَهُمَا وَلَا تَنْهَرُهُمَا قَوْلًا كَرِيمًا அதுக்கு பின்னால் அல்லாஹு இபாத் தாய் சந்தேகர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை அல்லா பேசுறாள் உஃப என்று சொல்லவானாம் அவங்களோட கண்ணியமாக பேசுங்க முன்னால நீங்க ரொம்ப பணிவான முறையில நடந்து போலமோ அவங்களுக்காக அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முப்பத்தி எட்டாவது ஆயஸ் வரக்காட்டேன் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஆயசுகள் எசீங்களுடைய பணத்தை நீங்க வீணாக்க வானம் திறமையோட உலகத்துல நடக்க வானம் பணிவான அமைப்புல நடந்து கொள்ளுங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க நல்ல பண்புகளை காட்டுங்க ஆனா குழி பேசுங்க பேசுங்க குரான் எடுத்து பாருங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி எடுக்கிறது அல் இஸ்தி தான் பெர்மிஷன் எடுக்கிறது அல்லாஹ் குரான்ல ரெண்டு ருபு பத்தி வீட்டுக்குள்ள போகக்கூடிய ஆதாப பத்தி எட்டிகட்ட பத்தி ரெண்டு ருபு அல்லா பேசலாம் கன்யத்துக்குரிய பெரிய சகோதர்களே ஒரு மனித நல்லாவுடைய நேசனாக மாறுறதாக இருந்தாள் இபாதுடைய விஷயத்துல ரொம்ப கன்சனாக இருக்கிறது முக்கியம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உல மக்கள் இபுலோ ஹல்தூன் ரஹமத்துல்ல மேல சால்கள் எழுதுறாங்க முக்கியமாக ஒன்று முக்கியமாக முஸ்லிம்கள் அநியாயம் செய்யக்கூடாது ரெண்டாவது பொய் பேசக்கூடாது மூணாவது யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது ஜென்னியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எங்களுடைய இஸ்லாமிய ஆட்சிகள் அப்துல் அசீஸ் உமரிபுல் அப்துல் அஜீஸ் ரஹத்து வாபா மருவானுக்கு ரெண்டு புள்ளை ஒருத்தர் அப்துல் அஜீஸ் அடுத்தவர் அப்துல் மலிக் ஜெனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அப்துல் மலிக்கு ரெண்டு புள்ளை ஒருத்தர் வலீத் ஒருத்தர் சுலைமான் அப்துல்லி செக் கூப்பிட்டு கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அப்துல் அஜிஸ் ரஹி அலைவன் அவங்கள முகங்கள் சிப்லால இருந்து அப்படியே திரும்பிட்டு அவங்களோட முகம் அப்படியே தடுத்து பேசிட்டேன் மூணு அரசு பேருடைய ஹாலாத்தும் இதுதான் பெரியோர்களே சகோதரர்கள் இந்த மூணு அரசர்கள் சாதாரண ஆள்கள் அல்ல எவ்வளோ பெரிய ஆட்சி உலகத்துல மூடில் ஒன்று ஆட்சி செஞ்சவங்க இருந்து காஷ்மீர் வரக்காட்டின் ஜமஸ்கில் இருந்து சைனா வரக்காட்டின் ஜமஸ்கில் இருந்து ஜெனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு புராண தவாம் செய்வார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் அவர காலத்துல உலகத்துல இஸ்லாம் பரவி கொண்டே போச்சு எழுதுறாங்க கொண்டு போக கூடிய நேரத்துல கிட்ட கபுல வைக்க போறாங்க அந்த ஜனாகி ஏன் உலகில் எழுதுறாங்க அல்லாஹ் கபூர்ல போடுறதுக்கு முன்னாலே அகாப்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ நன்மை செஞ்சவங்க இவ்வளோ எல்லாம் விவாதம் செஞ்சவங்க இவ்வளோ ஆட்சி செஞ்சவங்க ஏன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை கிதாப்ல எழுதுறாங்க அநியாயம் செஞ்சாங்க खिलाफत யாருமே இல்ல இவ்வளவு விசாலமான ஆட்சி நான் ஆரம்பத்துல சொன்னதை போலாத் எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல யாருமே இல்ல தலா இல்லை நுகுவால் எடுக்கிறாங்க மக்கள் ஜக்காத்தூக்கொண்டு சதகாத்தல தூக்கி கொண்டு மேசில் மால் கிட்ட வருவாங்க சாரி எங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது ஏன் எடுக்க குடுக்கறதுக்கு ஆள் இல்ல என்று திருப்பி அனுப்புவாங்க வருவது மகர் குடுக்கிறதுக்கு பணம் இல்லாதவங்க எங்க படனாளிகள் எங்க ஜக்காத் பணம் இருக்குது எடுக்க வாங்க எடுக்கிறதுக்கு யாரும் வராங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா பேச சொல்லுவாங்க செல்றாங்க எடுக்கிற குடுக்கிற லெவல் உள்ளவங்களாக இருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளை இராக் இராக்கு இப்ப தெரியும் கவர் அப்துல் ஹமீது அப்துல் ரஹ்மான் அப்துல் அசீஸ் ரஹ் லெட்டர் நாங்க முதலாவதாக ஏழைகளுக்கு கொடுத்தோம் இரண்டாவதாக கல்யாணம் முடிச்சவங்களுக்கு மகர் இல்லாதவங்களுக்கு மகர கொடுத்தோம் மூணாவது அடிமைகள் எல்லாத்தையும் உருவமைக்கட்டும் இதுக்காக அதை கொடுக்கிறதுக்கு இடம் இல்ல எல்லாமே பணக்காரர்களாக இருக்க வெறும் மாதங்களுக்குள்ள உலகத்துலேயே வறுமையில பெரியோர்களே சகோதரர்களை இப்ப உலகம் உள்ள நிலைமைய பாருங்களை சகோதரர்களே ஒன் பில்லியன் மக்கள் படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் நாலு பில்லியன் மக்கள் பக்தியில் இருக்கிறார்கள் அதாவது நாங்க பதினஞ்சு நிமிஷம் சாப்பிடுறோம் உலகத்தில் கென்னியத்துக்குரிய பெரியவர்களை சொல்லி எவ்ரி த்ரீ அண்ட் செகண்ட் ஒரு மனிதன் உலகத்துல பசீல மவுசாகிறார் அநியாயம்ல நட்டனவந்தர்கள் இருநூத்தி ஐம்பது பேர் இருநூத்தி ஐம்பது பேர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் அல்ல இப்ப உலகத்துல உள்ள ஆக தனவந்தர்கள் இருநூத்தி 250 பேர் 250 பேர் 2 அவங்க சொத்துல நாலு பர்சன்ட் கொடுத்தாங்க 40 billion US Dollars which is sufficient to eliminate the poverty of this world One hundred poverty is not enough One hundred people who are living in the world are living in the world Four thousand people who are living in the world are living in the world You are living in the world கேள்விப்பட்டோம் மின்னன் அப்புற செய்டியில செய்யறாங்க எந்த கூட்டு சக்காத்துகள் நடக்குதோ அப்துல் அஜீஸ் ரஹத்துல காலத்தை போல சரியாக நாங்க செஞ்சோம் என்றா இலங்கையுடைய வருமை மட்டுமல்ல உலகத்துடைய வறுமையை இல்லாமாக்கலாம் தெரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த தக்கும இந்த வருத்தம்மைகளுக்கு வரவனும் ரமதானுடைய மாதத்துல நாங்க சாப்பிடுறோம் எவ்ரி ட்ரீ பண்ட் சொல்ற மவுத்தாக பத்தியில எங்களுக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எங்க உள்ளத்துல நெருங்குவான தளம் வருவனும் மக்களோட அழகான அமைப்புல நடத்துவனும் அப்துல் அஜீத் ரஹமத்துல்லா இலையவங்க கொஞ்ச நாள் தான் உலகத்துல மக்கள் ஏழைகள் இல்ல ஆனா யாருக்குமே அநியாயம் செய்யல சில நாள் வருவது உலகத்துல மக்கள் இருக்கிறதுக்கு யாருமே இல்ல பிரமரி அப்துல் அஜீஸ் ரஹமதுல்லா இலைய அவட புள்ளே வந்து சொல்றாங்க பாசிமா பாசிமா எப்படியா கொண்ட பெண் வரலாறு அப்படி ஒரு பெண் உலகத்துல بنت சகோதரர் மார்கள் நாலு பேர் வாபாபா அமீரு குடும்பத்தில் ஆட்சி செஞ்சீபாக்கள் இதை போல ஒரு பெண் ஹிஸ்ட்ரியில் வந்ததே இல்லை உம்மக்கு வந்து புள்ளியில் சொல்றாங்க எல்லாம் புதிய உடுப்போடய அப்துல் அசீஸ் கிட்ட கேட்கிறாங்க புதிய உடுப்பு கேட்கிறாங்க என்ன செய்யறது பெரியவர்களை சகோதரர்களை யோசிச்சு பாருங்க யாரும் சொல்ற பதில் உலகத்துல மூணில் ஒன்று ஆட்சி செய்யறவர் சொல்ற பதில் இதுதான் மக்கள் நல்ல ஹரிக்கட்டும் எந்த வாழ்க்கையில நான் ஹரீஸ் செல்லம் தான் போக்கதான் வலீதுடையுது அசாப் அல்லா நேரத்தோட தாரான் முகங்கள் எல்லாம் திரும்புது அப்துல் அஜீஸ் ரஹமத்துல செக்ரட்டரிக்கு என் ஜனாசாவுடைய நாள் வந்துட்டு மவுத்தாக போறேன் முகத்தை கொஞ்சம் பாருங்க எடுத்து அல்லாத புறத்திலிருந்து அப்துல் அசீசுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை என்பதாக ஆட்சியாளர்களுக்கு ஏச தேவையில்ல யாருக்கும் ஏச தேவையில்லை இந்த உலகத்துல பசா கிருஷ்ணா நடக்கிறதாக இருந்தா முஸ்லிம்களின் காரணமாக நடக்குது எங்களுக்கு இல்லாததான் எல்லாம் பிரச்சனை ான் இவளோ யாரும் யாருக்கும் ஏற்க தெளிவாகவே வருவது ஹதீஸ் புதுசில் அல்லா சொல் தான் அனம்மா இலாஹா இல்லா அனிசுல் முனுக் மரிசு நான் தான் ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவன் எல்லாம் அரசர்களுடைய உள்ளங்கள் என்ற கையில தான் இருக்குது முஸ்லிம்கள் எனக்கு வழிபடுவாங்களோ உலகத்துல அநியாயம் பாவம் பொய் முஹஸ்தூரி ஒன்றும் இல்லாம இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை முஸ்லிம்களுடைய விஷயத்துல நான் மிருதுவானதாக இறக்கம் உள்ளதாக நான் மாற்றுவேன் என்பதாக அல்ல மக்கள் எப்ப பாவம் செய்வாங்களோ நான் இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை இந்த மக்களுக்கு கடினமானதாக மாற்றுவேன் அவங்க கஷ்டம் கொடுப்பாங்க அதாப்பு கொடுப்பாங்க அல்லாஹ் சொல்றான் அனல் முழு இந்த நேரத்துல நீங்க ஆட்சியாளர்களுக்கு பதுவா செய்றதுக்கு கைய தூக்கவான காலத்தை கழிங்க நானூலுக்கு போதுமானவனாக ஆகிடுவேன் கண்ணிய பெரியோர்களே சகோதரர்களை நாங்க சம்பாதிக்கிறது தான் உலகத்துல நாங்க தான அநியாயம் செய்யறோம் ஜெனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் சேர்ந்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் நான் பாதுகாக்க தயார் இல்ல மொவாதி ஜபல் ரபி அல்லாஹ் வாங்குவோம் அவங்களுக்கு ஒரு நீண்ட ஹதீச நபிய அவங்க சொல்றாங்க இஸ்லாம் என்றா என்ன ஈமான் என்றா என்ன ஒவ்வொரு அமல்களை செல்லிட்டு பெரிய பெரிய பாரம்பத்தில் இருந்த மாதிரி கடைசிக்கு உதவியா இருக்க யார சூழ்நல்ல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க அமல்கள் சொன்னாங்க போக்குடிப்பேன் இல்ல இதை மாற்றத்துக்காகதான் உடமதான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்தாருடைய நேரத்துல அல்லஹாக்கு மக்களை மன்னிக்கிறான் ஒரு மில்லியன் மக்கள் முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரும் வரை எவ்வளோ மக்கள் அல்ல மன்னிச்சிட்டானோ அவ்வளோ பெரிய தொகையை மீண்டும் அல்ல மன்னிக்கிறான் ஒரு நாளைக்கு ஒன் மில்லியன்டா இசுக்கு மட்டும் கடைசி நாள் இன்னொரு சகருடைய நேரத்தில் பகல் நேரத்தில் எவ்வளவு ஆனா நான் என்ன செல்ல வாரேன் என்றா லைலசூல் கதிர் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில நபியாங்க கேட்கிறாங்க ஜிப்ரீல் அல்லாஹ் மக்களோட எப்படி நடந்து கொண்டான் சொல்லுதாங்க யார சூழல்ல அல்ல அதீகமான மக்களை மன்னிச்சிட்டான் லைனத்துல ஆனா நாலு பேர் அல்ல மன்னிக்கல நாலு பேரை மன்னிக்கல சகாபாக்கள் கேட்கிறாங்க யாரும் யார சூழல்ல முதலாவது நபி அவங்க சொன்னாங்க தயாராகாதவன் அவன லைனத்து கதிரல நான் மன்னிக்க மாட்டேன் சிக்ஸ்டி மில்லியன் மக்களை மன்னிப்பேன் ஆனா இந்த பாவிய நான் மன்னிக்க மாட்டேன் ஆனா உம்ம வாப்பாவோட கோபமா இருக்கிறார் இந்த பாவியூள் தகுந்த மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்ல உர செய்யும் ஹஜ் செய்யட்டும் சேர்ந்து போகலாம் அனுப்ப மாட்டவரையும் மன்னிக்க மாட்டேன் கடைசிக்கு முசாரிம் மக்களுக்கு மத்தியிலாக்கள் மக்களுக்கு மத்தியில பிழைவுகள் உண்டாக்குறவன் இவனையும் லைலத்துள் பதில்லையும் நான் மன்னிக்க மாட்டேன் எல்லாம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாங்க எல்லாம் பெருசா நினைக்கிறோம் நன்மை என்று சொன்னா சராவி புறஹான் அந்தமல் இந்தாமல் இல்ல இல்ல பேசி கிறிஸ்டியங்கள் இதை சொல்லி முடிச்சு கொள்வோம் அபு துஜானா ரவி அல்ல அவங்க ஒரு முக்கியமான சஹாபீன் கண்ணிய பெரியோர்களே சகோதரர்களே பதில் இருந்து அவங்கள வர காட்டின் ஒவ்வொரு யுத்தத்துல கலந்து கொண்டவர் நடித்தாகு செல்ல கேக்குறாங்க இந்த வால் எனக்கு யாரு இருக்கிறதுக்கு தயார் எல்லா சகாபாக்களும் தயாராகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நம்பி அவங்க சொல்றாங்க தி ஹக்கி ஹீ இந்த வாலுடைய ஹக்க நிறைவேற்ற யாரு தயார் அவ்ளோ சிறந்த சஹாபிபியால் இருந்தவர் அல்லா படாங்க சொல்றாங்க யாரெல்லாம் சதைவியால் உங்களுக்கு மேல வையா செஞ்சாங்களோ என்னோட செஞ்சாங்க சஹாபி சபூப்புடைய சஹாபி எல்லா எதிர்பார்க்கிறேன் ான் இல்ல எதிரது பத வெற்றி உகத வெற்றி ஹந்தக்க வெச்சு ஹுலைன வெற்றி நான் அல்லா கிட்ட சொருகத்தை எதிர்பார்க்கிறதா இருந்தா ரெண்டே ரெண்டு விஷயம் முதலாவது விஷயம் நான் தேவையில்லாத விஷயத்துக்கு வாய போடுறதே இல்ல நாட்டை பாதுகாத்துக் கொண்டேன் ரெண்டாவது சொன்ன ச உள்ளத்துல த்தும்னத்தாவம் எ எோடும் எனக்கு நடந்து கொள்கிறேன் எனக்கு விரோதி என்று யாரும் இல்ல எல்லாமே மஹபூர யாரோடும் கோவம் இல்லை இதை வெச்சு நான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் வேற இந்த பத்திர வெற்றி உகதை வெற்றி தராமீக வெற்றி சதகவா வெற்றி ஹஜ்ஜ வெற்றி உம்ரவ வெற்றி அல்ல இந்த அஹ்லாக்க வெற்றி நான் அல்லா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் எனவே கங்கத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரமபானுடைய காலத்துல அஹ் சீராக்கி எல்லாத்தையும் எங்களையால யாருக்குமே பாரம் உண்டாக கூடாது ஒரு மூவினுடைய இந்த செயலும் யாருக்கும் பாவமா இருக்காது எங்களை நன்மைகளும் அடுத்தவங்களுக்கு பாரமா கூடாது நபித்துக்கு எழும்ப போலே ரஃபி அல்லாஹு அண்ணாவோட தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் எழும்புவாங்க அவ்ளோ மிருதுவான அமைப்பு எழும்புவாங்க பெரிய சத்தம் வீட்டுல ஒரு வேலை செஞ்சு கொள்கிறார் அளவுக்கு சத்தம் ரவி அல்லாஹும் அன்பவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போகுது எனக்கு வீட்டில சத்தம் கூடிய அறிக்கை அவருக்கு கொஞ்சம் பயந்த சத்தத்தை குறைக்க சொல்லுங்களே அவ்வளவுதான் பிரம்மர் அல்லாஹ் மெசேஜ் அனுப்புறாங்க போடுவார் அதாவது என்ன அடிச்சு அடிச்சு கம்போடைய காட்டி மதிப்பான உனக்கு உங்களை யாருடைய சொந்த விஷயம் அவர் படுக்க போறார் அவர் இந்த தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்க வெளியிலவங்களுக்கு கஷ்டம் அவருடைய தூக்கத்துக்கு எங்க பயன் சொல்கிற அமல் இதுதான் செய்ய சொல்றது யாரும் யாருக்கும் கஷ்டமாக இருக்க குறிப்பாக நாங்க நன்முஸ்லிம் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நாடு தண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் ரொம்ப சென்சிட்டிவான காலம் இதுல எங்க அமல்கள் அடுத்த மக்களுக்கு ஒரு பாரமாக இருக்க கூடாது எந்த முறையில அமல்கள் செஞ்சா அவர்களுக்கும் தாக்கம் இல்லாம அவர்களுக்கும் பாடம் இல்லாம அவங்களுக்கும் உள்ளத்துல தட்டம் இல்லாமல் இருக்குமோ அந்த முறையில நாங்க செஞ்சு கொள்றது ஆக முக்கியம் ரமபுடைய காலத்தையும் இப்படியே மாறி கழிச்சு கொள்வது அவங்களுக்கு எந்த ரீதியிலும் டிஸ்டர்ப் வராத முறையில எங்க அமல்களை செஞ்சு கொள்றது காலம் வந்தாலும் குருவானுடைய காலம் வந்தாலும் மஸ்ஜித் பெடரேஷன்கள் என்ற அடிப்படையில அலம்துல்லா கேள்விப்பட்டோம் கூட்டாக குருவானுடைய அமல்களை செய்ய பாக்குறாங்க நிலைமைகளை வச்சு அந்த அமைப்புல செஞ்சிதான் இந்த பிரச்சனைகளை குறைக்கலாம் என்றா அதுக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க யாருடைய உள்ளங்கள் நோவிக்கக்கூடிய அமைப்புல எங்க அமல்கள் இருக்கக்கூடாது எனவே கண்ணியத்துக்குரிய பெரிய படிச்சுட்டாரான் எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஃலாஸோட அமர்சியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹபுல்லாம்